எது சாமி அறியினாரு பிறப்பு அறிவார் ஒத்த கண்ணுக்கு படுறது ஊட்டி தான் ஆனா உணர்வுக்கு பட வேண்டியது அவர் பிறவி பெருங்கடல் நீந்த போறார் பிறப்பெல்லாம் அறியிறாரு பிறப்பினும் பேதனையெல்லாம் அறிகிறாரு ஊட்டி அறியிறாருங்கிற எனக்கு அவ்வளவுதான் சாமி பாடுதுனாரு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் வெறும் முகத்த கண்ணியே வச்சு பார்த்துட்டீங்களா அகக்கண்ணே திறக்க மாட்டேங்குது அப்ப முகன் ஊட்டியை அறிவாறு அகக்கன் ஊட்டியவா அறிகிறார் இல்லை நமக்கு பிறப்பை அறிகிறார் இறைவனடி சேர்ந்தால் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தவர் ஏன்னா அவ்வளவு கடினம்னு தெரியுது அவ்வளவு லேசா இருக்கா அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் பெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து வீடுற்றேன் மணிவாசு அவ்வளவு லேசா இருக்குதா பிறப்பை நிற்கிறது அதனால ஒரு ஊட்டியை ஊட்டியும் அரியா நின்றார் அறிவார் மாசரு சிந்தை என்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் கையை மாற்ற இப்பொழுது இதோ அந்த அருவாள் எடுத்து அந்த கழுத்தை அப்படி அறியலாம் அறியும் போது நிலம் வெடிச்சிருக்க வெடிச்சிருக்க அதுக்குள்ளதான் இந்த மாவடு அரிசி கீரை எல்லாம் போயிருக்குது அந்த வெடிப்பிலிருந்து ஒரு கை வந்துதான் அது இந்த ஊட்டிய அப்படியே தடுத்துக்கிட்டு தடுத்துக்கிட்டு ஏண்டா ராஜா நீ ஏன் கழுத்து எடுத்துக்கிறாப்பிடாடா அருமையா நான் இங்க இருந்து சாப்பிட்டு மாபடு காதல விழுதா மடக்கு மடக்குன்னு கடிச்சா எங்க கீழ அந்த நிலவெடிப்பில் இருந்து நான் தான் சாப்பிட்டு இருக்கேன் இருக்கும் போது ஊட்டி அறுத்துக்கிற என்று அந்த கையில அந்த கத்தியம் தடுத்து அறிவதை தடுத்து என்ன சொன்னார் ரொம்ப அருமையா ஒலியும் ஒளியும் ரெண்டையும் காட்டுறாங்க ஒளி எது அந்த அவர் கையை தடுத்தது ஒலி எது மாவடு கடிக்கிறது எனவே ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒளியும் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க வச்சுட்டா சமயம் கலந்து போச்சு கலந்தா நாட்டுல ஜன்னி பொறுத்துருமே ஜன்னி பொறந்துருமே ஜன்னி படந்துரும் கையை மாற்ற அம்பாலத்தாடு மையர் வீசிய செய்ய கையும் மாவாடு விடேல் விடேல் என்று ஓசையும் அது ஒலி மடுக்கு மடுக்குன்னு கடிக்கிறது இருக்குதே அந்த ஒலி இந்த கையில மட்டும் இந்த அருவாலை தடுத்தது இருக்குது அது ஒளி ஒளியும் ஒளிவே எழுந்ததன்றே அந்த ஒரு ஒளியும் இந்த ஒளியும் ஒருங்கு எழுந்தது என்று சொன்னறிவால் பற்றும் திங்கையை பிடித்த போது வெறுக்கொடுங்கு ஊறு நீங்க வெவ்வினை விட்டு நீங்கி இது மாதிரி ஒரு கை வந்து தன்னுடைய அறிவால் அறுக்கிற கை அப்படி தடுத்தவுடனே அந்த கையை பார்த்தாராம் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமரும் ஒன்றும் திருந்து சாதுகமே இந்த கையை அப்படியே வழிபாடு பண்றான் பெருமானுடைய கருதி பெரும் கரு உனை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று அறிவில்மை கண்டும்மை வேண்டி பாடிமரில் வந்து இங்கு பரணிய போர்த்தி நான் ரொம்ப அறிவில்லாம ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சேன் இது மாதிரி சாப்பிடலேன்னு நினைச்சேன் அறிஞ்சப்பா நீ இந்த கமரில் வந்து சாப்பிடியா இந்த வெடிப்புல வந்து நீ சாப்பிட்டுக்கியப்பா இது எனக்கு தெரியாதுப்பா தெரியாது அரிய அறிவீலாமை கண்டும் எனக்குதான் எதுவும் தெரியாதுன்னு தெரியுமேப்பா அண்டும் அரியனேன் இப்படியெல்லாம் இந்த கமரில் இந்த வெடுப்புல வந்து நின்று அருள் செய்வா என்பது எனக்கு தெரியாதுப்பா என்று பாடி மீசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரணியை போற்றி துடியீடை பாகமான தூயரச்சோதி பேர் போற்றி பொடியணி பவளமே அணி புரிசடி புராண போற்றி என்று அவர் கழுத்தை அறுக்கச் சென்றவர் மிக அருமையாக பெருமானுக்கு போற்றி உரை போடுகிறார் போற்றி உரை போடுகின்ற பெருமானை வாழ்த்துகின்ற வகை மூகை சிவபுராணம் தான் சொல்லுது சிவபுராணம் தான் சொல்லுது மணிவாக சொல்லுது முன்னால் இருக்கிற ஒரு ஐந்து ஆறு அடிகள் வாழ்க அடுத்த சில நான்கைந்து அடிகள் வெல்க அடுத்த சில நான்கை தடிகள் போற்றி எனவே வாழ்க வெல்கோற்றி என்ற முச்சொல்லாலும் வாழ்த்தலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இது ஆனால் கரன் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்கே இன்னொன்று ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மூகையான வாழ்த்து இவர் போற்றி உடையான வாழ்த்தை செய்தாராம் அப்படி செய்து எந்தவர் போற்றி செய்ய இடவாகனராய் தோண்டி நந்தினி புரிந்த செய்கை நன்னுதல் உடனே கூற அருமையான செய்கைப்பானார் உடனே அவன் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பரேந்தறிக அம்மையப்பர் அப்பரிசையை வந்திப்பர் திருக்கட்டுபடியா ஆன்மாக்களுக்கு அருள்கின்ற பொழுது தானும் தன் தையலுமாய் தாழ்சடையோன் ஆளுவான் காரணம் நாம நினைக்கிற மாதிரி அஞ்சரை கஜம் கட்டிக்கிட்டு அல்லது அறுபது கஜம் போட்டுக்கிட்டு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா இல்ல இறைவன் சிவன் அவனுடைய அருள் சக்தி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அவன் என்பது அருள் இல்லை அருள் அவன் இல்லை அதனால் அம்மா இல்லாம அப்பா இல்ல அப்பா இல்லைன்னு அம்மா உலகில் சொல்லால் சொன்னால் அம்மா இல்லாம அப்பா இல்ல அப்பா இல்லாம பண்பாட்டு சொல்லில் சொன்னால் அருள் இல்லை அருள் தான் தோண்டி ஆணையத்தின் மீது அம்மையப்பராக தோண்டி யாருன்னாரு உனக்கு மட்டும் வீடு பெயர் உன்னோடு உட்கார்ந்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தைசார்ந்த சொற்காத்து சொர்விலால் பெண் இல்ல அந்த அரிய பெண்ணும் உனக்கு உதவியாக இருந்து உதவி செய்தது எனவே நன்னுதல் உடனே கூட உன்னுடைய மனைவியாரோடு கூட வாழ்க்கைத் துணைவியாரோடு கூட நன்னுதல் உடனே கூட ஒன்றி நம் உலகில் வாழ்வாய் அவர் உடனே நன்ன மழ வீடை சென்றார் இங்கேயும் ஒளியும் ஒளியும் அப்படி முன்னாலே ஆணையத்தின் மீது பெருமான் பெருமாட்டியோடு முன்னே போக இங்கே இந்த அறிவாட்டாயிரம் தன்னுடைய மனைவிமாகி இருக்கின்ற இந்த அம்மையப்பர் போக செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்தப்பணிந்து என்றார் இப்போ இம்மாதிரி வீடு அது நிறைவாச்சு இப்பதான் அந்த எஞ்சாத வாழ் என்ன வாழ் இது இதுவரைக்கும் வெறும் தேங்காய் பழத்தை உடைக்கிறதுக்கும் மற்றதும் உதவிய அந்த வாழ் உலகியலுக்கும் அந்த உதவிய வாழ் அருளியலாக இருக்கிற ஆண்டவனை பெறுவதற்கும் எஞ்சாது வெட்ட ஆரம்பிச்சது எஞ்சாத வாழ் தாயன் அடியார்க்கும் அடியேன் நம்மகிட்ட இருக்கிற வாழெல்லாம் எஞ்சுகின்ற வாழ் ஏன் இந்த உலகியலுக்கு பயன்படும் அருளியலுக்கு நாம தான் போவோம் தேங்காய் உடப்பார் பெரியவர் நேற்றுதான் போனார் அருவா இருக்குது அருவா இருக்குது அருவா இருக்கு எஞ்சுகிற வாழ் அது எஞ்சாத வாழ் உறியலுக்கு உதவி அந்த வாழ் அருளியலுக்கு உதவியதுனாலே எஞ்சாத வாழ் தாயர் அடியா இருக்கும் இல்ல என்ன உரைச்சுவீங்க எஞ்சாத வரலாற்றை வைத்து அந்த எஞ்சாத என்பதற்கு உரை காண்பேன் மதுரை தமிழ் சங்கராஜில இந்த அருமையான திருத்தொண்ட தொகையே ஒரு தனியா ஒடியம் பண்ணலாம் அதே மொழிகள் இருக்கு பாருங்க மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியன் மும்மையா எது பெருமலை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடி ஏன் அது ஏன் மனுஷன் புனித இருக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு எம்பி ஆகும் பெருமநிலை குறும்பெயர் பேயார் நல்ல பெயர் புனிதவதி இருக்குல்ல அல்லது பெருமானே என்று அழைத்தார் ரெண்டு பேரும் என் விட்டுது ஏன் பெயார்ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பார்த்தால் யாருக்கெல்லாம் நம்பி என்ற சொல் பயன்படுத்துகிறார் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் திருத்தொண்ட கோயில் பதினோரு பாட்டும் பதினோரு லட்சம் அல்ல பதினோரு கோடி அல்ல வையகமும் வானகமும் ஆர்த்தல் என்று சொல்லணும் அதுல ஒரு சொல்தான் எஞ்சாத வாழ்த்தாயர் அடியாக்கும் அப்ப எஞ்சாத என்பதற்கு உலகியல் என்ற ஒன்றிற்கு மட்டும் எஞ்சி விடாது அருளியலுக்கும் அது பயன்பட்டமை என்றார் பரிமையால் எஞ்சாத வாழ் என்றார் அருளியலுக்கும் உதவுதல் பற்றி அருளியலுக்கும் உதவுதல் பற்றி என்ன அர்த்தம் அந்த உண்மை உலகிகளுக்கு உதவுவதோடு அன்றி எங்களுக்கும் அவளுடைய நுண்மான் உலை குளம் நுண்மான் எழுதுவாரு எழுதினாருமையா திருத்தொண்ட துறைக்கு ஒரே இருந்தார்னா எஞ்சாத வாழ என்றார் அருளிகளுக்கும் உதவுதல் பற்றி அவ்வளவுதான் அது தமிழ் அதுக்குன்னா அந்த அறிவை நம்ம பின்பற்ற முடியல முடியல அது அவர் குறை நம் குறை அந்த அறிவை பின்பற்றுவதற்குரிய பேரறிவு உடன் நமக்கு வளர்த்துக்கணும் என்பர் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமது செய்ய பெற்றேன் என்று மாவின் வரிவடு விடாமுன் பண்கடுத்த அறிவால் பூட்டி அறிதாளால் இங்குதான் சொன்னார்மா ஐயா அப்படியானா இந்த அறிவாள் தாயர் என் பெயர் ஏன் இப்போ விளங்குதாப்பான்னு கேட்டார் அவரே விளக்கிறார் நிறைவாக அந்த அறிவாளைக் கொண்டு தன்னுடைய கழுத்தை வாழ் வெட்டி இவருடைய பெயர் அறிவாள் தாயர் என்னும் நாமும் என்று தாமியே விளக்குகிறார் அந்த பாட்டில் அறிவாள் அறிதலால் அறிவாள் தாயர் ஆயினார் தூயராமம் முன்னிலை கமரேயாக முதல்வனார் அமுது செய்ய சென்னலின் அரிசி சிந்த செவியுற வடிவினோசை அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினி தொழுது வாழ்த்தி பெருமானுடைய திருக்கையும் கண்டார் அவர் அந்த வாய்நாளை கடிக்கிற அந்த ஒலியும் கேட்டார் ஒலியும் ஒலியும் கேட்டார் கொஞ்சம் பகுத்தறிவுடைய பையன் என்னது ஐயா கொஞ்சம் என்ன மனுஷனுக்கு மனுஷனா வந்து வேணா அந்த வடிவத்தின்னது காட்டிருக்கட்டும் இதுக்காக வந்திருந்தேன் கொண்டாப்பா நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி தான் வெடிப்புல போய் உள்ள இருந்துகிட்டு வெறும் கையை மட்டும் நீட்டி மடக்கு மடக்குன்னு கடிக்காரு அருமை அருமை வாழ்க ஈடு ஊடி வாழ்க்க பழைய காலத்துல கேள்வி கேட்ட அவனை வாழ்த்துனாங்க ஐசல்ல நல்ல கேள்வி அப்படி சொன்னாதான் பல பேர் கேள்வி கேட்பான் ஏன்னா வரைய நன்றி சொன்னாய் அருமையான கேள்விப்பா அப்படி அந்த ஆசிரியமான உலகம் இருந்தது பா பா நினச்சு சொல்றேன் இல்ல நீ கேட்டு இருந்தேன் அதை நான் சொல்றேன் மன்னிச்சிகனம் மன்னிச்சிகனம் அது மாதிரி இருக்கிற பையங்கெல்லாம் பவியமான பையன் ஆமா அப்பா நீயும் நானும் ஆகிருந்தால் நிச்சயமா என்ன பண்ணணும் நேரடியா ஒரு மனித வருவத்தில் வந்து இந்த பத்தப்பா நீ கீழே விழுந்ததெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் இங்கரேன்னு சொல்லிட்டு நம்ம போல கையே நம்ம போட உருவம் நம்ம போட அஞ்சரடியோ அல்லது சட்டை போட்டோ மேல துண்டு போட்டோ ஏதோ ஒண்ணு வந்து இருக்கணும் சாப்பிட்டது யார் இறைவன் இறைவன் எங்க இருக்கிறான் அதான் நாங்களும் சொல்றோம் நீங்க கேள் நானும் கேள்றேன் எங்கே நீ நான் இப்ப ரத்னகிரில இருந்தமுன்னா ரத்னகிரியில கூட எங்க இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் குருமூடி திருவடியில இங்க இருந்து அலுவலகத்தில் அல்லது இதே அறையில இல்ல சரிங்களா ஒன்னா நம்பர் அறையில இருக்கிற கிடையாது ஒன்னா நம்பர் அறையில இருந்தா அங்கதான் இருப்போம் இங்க மண்டபத்திலயோ அல்லது அலுவலகத்திலயோ இருக்க மாட்டோம் இது ஓங்கதையும் ஏங்கதையும் ஆண்டவன் இதே மாதிரி தான் ஆண்டவனாக அவனா நம்ம போல இருக்கிற ஆள் வாங்கி கையாடி பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமரம் எங்கும் ஒரு நீக்க மரம் நீ இருக்கிறாய் எங்கும் இருக்கிறாய் எங்கும் இருக்கிறார் மண்ணுக்குள்ளோன்னா அவன் நோண்ட நோட அறிவு வளரும் அர்த்தம் வானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய்கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை திருவாசாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாயி யான் எனதென்று கூத்தாட்டுவானாகி நின்றாய் சொல்லி வாழ்த்துவனே நம்ம எல்லாம் ஏதேனும் பெயரை சொல்லி அல்லது பெருமகே வணக்கம் சொல்லலாம் நான் எதை சொல்லி வாழ்த்தப்பா வான்னு சொல்லவா மண் என்று சொல்லவா வெடிப்பு அல்லது வருகிற காற்றுவா அல்லது காணுகிற ஒளி என்று சொல்லவா இந்த ஊன் சொல்லவா இந்த ஊனுக்குள்ள உயிர் என்று சொல்லவா என் சொல்லி வாழ்த்துவன் சொல்லி வாழ்த்துவன் அப்போ நமக்கு என்னன்னா நம்மால முடியாதுதான் அவன் வானாகி மண்ணாகி வழியாகி இருக்கின்ற காரணத்தினால் இந்த மண்ணுக்குள் இருக்கிற வெடிப்புல இருந்து வந்த கையுமாகி உள்ளிருந்து அந்த மாவடு கடிக்கின்ற ஒளியும் கேட்டு செய்தான் அவனுடைய அளவில் ஆற்றல் எட்டு குணத்துல ஒன்று அளவில் ஆற்றல் என்பது நமக்கு ஒரு அளவோடு ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு வாத்தியார் அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கலாம் ஒரு பொறியியல் அவருக்குரிய ஆற்றல் ஒரு ஒளிப்பதிவு செய்கிறார் அவருக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கலாம் ஆனால் இத்தனை பேருக்கு மேலாக இருக்கிற அளவில் ஆற்றல் உடையவன் ஆண்டவன் எட்டு குணத்தில் அது ஒரு குணம் அழகில பாருங்க மேற்கொள் பாத்தீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவருக்கே தரன் நாங்கள் அதான் அந்த கேள்வி ஞானம் பார்த்தீங்களா அவள் விடாமல் அந்த கேள்வி ஞானத்தில் இருப்பதனால தூக்கி போட்டார் உண்டு அழகிலா விளையாட்டுடையாரவர் அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் இந்த மாதிரி ஒரு பாட்டை இனிமேல் பாட முடியுமா என்ன தனமும் பாடுறது பாடுறது படிக்க முடியல இதெல்லாம் வர முடியல நீங்க அருமையான பழைய பாதாம் அல்வா போட்டு வச்சுட்டு தயாப்டிசன்ல அத உனக்கு சொல்றேன் போட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் புளிவோதரீங்களா கொஞ்சம் வந்து அலைரிய இதுவே என்ன முடியல அதுவே முடியல என்ன சாப்பிட தமிழ் இது எங்க சாப்பிடறது இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் போய் பார்த்து பார்க்கலாம் அந்த பெரியவில்தான் இவர் அலைகளா விளையாட்டுன்னு சொன்னார் யாரு கம்பர் பெருமான் அதற்கு முன்னே திருவாசகத்துல நிலை நீக்கலும் நீங்களா அலைகலா விளையாட்டுடையார் அப்போ தாம் உளவாக்கல் படைத்தல் நிலை காத்தல் நீக்கல் அடித்தல் இந்த மூன்றையும் அழகிலா விளையாட்டா செய்கிறார் திருவாசகத்துல காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களை ஆர்ப்பரவும் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்யை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி எரிஞ்சுனீர் அடேலோர் எம்ப அது விளையாடிட்டே பாடிவிட்டது எங்க பொய்களை திருவம்பாவது தான் விளையாடிட்ட நாமல்லாம் என்ன விளையாட்டு அரை மணி நேரம் நேரம் விளையாடல அப்புறம் கண்ணுச்சு வந்து போச்சு வீட்டுல அம்மா ஏண்டிய குளிச்சது போதாதான் அவன் விளையாட்டு உடையாரவத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அப்ப விளையாட்டுன்னு சொன்னது மணிவாசன் இன்னொரு இடத்துல சொன்னார் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் திருவம்பாவதான் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உயிவர்கள் உயும் வகையெல்லாம் புய்ந்தொழிந்தோம் ஐயாமல் காப்பாயமேலோர் எம்பாவி திருமானி நீ செய்த இந்த விளையாட்டுல அவ்வப்பொழுது தேர்ச்சி பெற்றவங்க தேர்ச்சி பெற்றாங்க நான் ரெண்டு தாள் போச்சு ஒரு தாள் போச்சுன்னு உட்காந்துருக்கேன் நம்ம புத்தி விடுமா வாத்தியார் திருவம்பாவை கூட வாத்தியார் வருது இந்த காத்தும் படித்தும் கரந்தும் விளையாடுகிற விளையாட்டுல ஞானசம்பந்தர் போன்றோர் காரைக்காலமையார் போன்றோர் சுந்தரமூர் சாமல் போன்றோர் எல்லாம் பாஸ் பண்ணி மேல போயிட்டாங்க எனக்கு அஞ்சு தாளும் போட்டுதுங்க அப்ப ஜரம் அதனால உய்வார்கள் உயும் வகையெல்லாம் மேலே சென்றார்கள் என்னையும் விளையாட்டா வச்சு அந்த விளையாட்டையும் வரலாறு சேக்கரார் வழியில் போகும்போது நம்ம இவ்வளவு எல்லாம் சிந்திக்க முடியாது இதே ஒரு நடையா இருந்தது ஐந்து மணித்துளிகள் ஐந்து மணித்துளிகள் அவ்வளவுதான் சின்ன வரலாறு வரலாறு சின்னது னாலே அந்தாட்டை நாம் பல எண்ண முடிந்தது அதனாலதான் இலக்கிய வழியில் படிக்கின்ற பொழுது அதனுடைய அருமைப்பாடு வேற ஒரே நடியில படிக்கின்ற பொழுது அதனுடைய அருமைப்பாடு குறைவுதான் என்ன பண்ண முடியும் போன கால் தளரிட்டு எனவே தன்னுடைய பொருள்கள் எல்லாம் அந்த வெடித்திருந்த இதில் விழுந்தது அங்கிருந்த பெருமான் உடனே கையை எழுப்பி அவருடைய அறிவாலையும் பிடித்து கருத்து நிறுத்தினார் உடனே அவர் சிவலோவசி சென்றார் என்று இங்கே ஊட்டியை அறிவாறு அறிவாறு வழி நின்று அறிவதுதான் நல்ல அமைப்பாக நம்முடைய அமைப்பில் இருந்தது என்ன வரலாம் என்பதை சொல்லி இவையெல்லாம் நாம் என்ன வேண்டும் விடாமல் சிந்திக்க வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி நம்முடைய குருமூர்த்திகள் தாமும் எழுந்தருளி இருந்து இங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கொங்கு மலர்ப்பாதம் தந்தருளும் சேவகனை என்று சொல்வது போல இங்கினம் இந்த இடத்திற்கெல்லாம் எழுந்தருளி அவள் திருவடியை நம்ம இருந்து இதை திருச்சி மறுக்கிறார்கள் அவருடைய திருவடிகளுக்கு அவருடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் கேட்டு முயல்கின்ற பெரியவங்க துணி பேருக்கு வணக்கம் செய்து நம்முடைய ஐயா அருமை ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி இந்த அளவில் அமைபெறுகிறேன் வணக்கம்